அவர்கள் அறிவிக்கின்றார்கள் என் சமுதாயத்தில் உள்ள ஆண்களுக்கு பட்டு ஆடையும் தங்கமும் தடை செய்யப்பட்டுள்ளது அவர்களில் பெண்களுக்கு அவை அனுமதிக்கப்பட்டுள்ளது என்று நபி சொல்லும் அலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒன்று ஏழு இது ஹசன் சஹி என திருமதியுமாம் கூறுகிறார்கள்